तापत्रय சச்சிதானந்த விஷ்வோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நும்தர்விணித்தீத்தம் சம நேத ஆசாபாஷ் ய விலைமகள் ரொம்ப வைராக்கியத்தோட ஒரு பாடல் பாடினாளாம் அதை சொல்கிறார் தஸ்யாக நிர்வின் சித்தாயாக கீதம் ஸ்ருணும் அந்த வைராக்கியத்தோட நிர்விண்ண சித்தாயாக அவளுக்கு அந்த வெறுத்து போயிடுச்சு அந்த வைராக்கியம் சடனாக வந்துவிடுத்தும் அந்த வைராக்கியம் வந்ததுனால அவள் ஒரு பாட்டு பாடினான் கீதம் ஸ்ருணும் அதாவது அவள் சொல்லுகிறாள் சசியாக நிர்விண்ண சித்தாய கீதம் ஸ்ணும் யா மத்தகா மமாங்கிறதுக்கு மத்தகான்னு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் பஞ்சமி பக்தியில் போட்டுக்கணும் மமாங்கிறத என்னிடமிருந்து அவள் பாடின பாட்டை கேளு அவள் வந்து பாடினா அவளுக்கு அந்த வைராக்கியம் உண்டாகி அவள் ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டை நான் கேட்டேன் நீயும் அந்த பாட்டை எங்கிட்டருந்து கேளு அப்படிங்கிறார் மத்தகா ஸ்ருணும் தியாக நிர்ண சித்தா கீதம் எதா மத்து யா ததாங்கிறது அங்கே சப்ளை பண்ணிக்கணும் எதா தசிய நிர்விண்ண சித்தாய கீதம் ஆசீத்து ததா மத்தா ஸ்ருணு அப்படி அண்மையும் பண்ணிக்கணும் எப்படி அவளுடைய அந்த வைராக்கியமுடையவளுடைய பாட்டு இருந்ததோ அப்படியே நான் சொல்கிறேன் அது நீ கேளு என்ன சொன்ன புருஷஸ் ஆஷாபாஷான நிர்வேதா அசிஹி அப்படின்னா புருஷஸ் என்ன மனிதனுக்கு மனிதனுடைய ஆஷா பாஷானா ஆஷா பாஷங்களுக்கெல்லாம் ஆசையினால் உண்டான பாஷங்களுக்கெல்லாம் வைராகியந்தான் வெற்ற வாழாக இருக்குது ஒரு பொருளை வந்து எப்படி வெட்டுறதுக்கு வாழ் உபயோகப்படுறதோ அது மாதிரி இந்த வைராக்கியம்ங்கிற ஒரு மனோபாவம் இருக்கு அது லேசில் வரா ஆஷா பாஷா நாம் நிர்வேதகா வைராக்கியந்தான் வைராக்கியந்தான் ஆசா பாஷங்களுக்கு கத்தியாக வெட்டக்கூடியதாக தமிழில் சொன்னால் ஞான வாழ் ஆக இங்கே பற்றற்ற தன்மைங்கிற வாழ் தான் ஆசா பாஷங்களை வெட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாள் அப்படிங்கிறார் அதை தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகம் வருகிறது இந்த இருபத்தி ஸ்லோகம் के के भगवान அதை நாம் பிறகு படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்ணி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம்